ஞான வேள்வியிலே இன்றைய தினம் பேச இருப்பது தாயுமான சுவாமி இங்கே குறிந்திருக்கிற தாய்க்குலத்துக்கும் செய்யோர்களுக்கும் பணிவான வணக்கம் ஆன்மாக்கள் ஆகிய நாம் இந்த பூதோகத்திடையே வந்து திறக்கிறோம் ஆன்மாவுக்கு அறிவுகிற அது என்றைக்கும் உள்ள பொருள் இறைவன் என்றைக்கு உண்டு அன்றைக்கு ஆன்மா உண்டு என்று தாய்மான சொன்னார் என்று நீ அன்று தாய்மான கரை கண்டவர் தென்மேயும்ரை கண்ட இரண்டு மொழிலே வல்லவர் தாய் மாணவர் ஒன்று சில பேருக்கு அனுகூல ஞானம் இருக்கும் சாஸ்திரம் இருக்காரு ராமகிருஷ்ணனுக்கு சாஸ்திரம் ஆனா அவன் தெரியாது ஆனா படிச்சா அவர் திருவடியில விழுந்து மண்டி போட்டு மணங்கினாங்க அனுபவ ஞானம் தாய் மாணாரு அனுபவ ஞானமும் உள்ளவர சாஸ்திரமும் அவரு கல்லாத கலை கலையர் ரொம்ப தெரிய அந்த மகானை பற்றி மிகச் சிறியவன் தேசமான இஸ்லாமல் இஸ்லாமான தலியே இலக்கணத்தில் நான் ஒரு நாள் மகிச்ச மத்தளமும் வாசிக்கின்றார் மத்தளமும் என்ற உண்மையினாலே சொப்பழி செய்கின்ற போதும் சமீதம் என்றாலே சந்தேனம் பண்ணு தண்ணி இல்லாமலே சாம்பார் வைத்த போய் சொல்ல மாட்டேன் விளையாட்டு கூட சொல்ல மாட்டேன் யாரும் தப்பான பாவம் தர முடியும் தண்ணி இல்லாமலே குழம்பு வைக்கலாம் அது கதை நீன நீலையும் இனையும் என்ற உண்மையினாலே சொற்பொழி செய்கிறார் என்பது விளங்கு அவர் சொன்னா போதும் ஆனால் என்பதனாலே உலகத்துக்கு தந்தையாக இருக்கிறான் என்பது விளங்கு ஆகவே எல்லாருக்கும் ஆண்டவன் தந்தையாக இருக்கிறான் ஜெகத்தாவை அவன் மாமனாராக வந்து வளர்களைத்தான் மதுரையை மருமகனாக வந்தான் காஞ்சனமாதிரி மகனாக வந்தார் வல்லாளராக திருச்சிராப்பள்ளியிலே ஒரு வைசிய குலத்தென்னு வைசியகுலம் உள்ளவர்கள் வென்றவர்கள் அரசர்கள் வசீகரிக்கின்றவர்கள் வைசியர்கள் பிறர் உதவி செய்கின்றவர்கள் வேளாளர் அந்த வைசிய குலத்திலே திறந்தவர் ரத்னாவதி அவர் சொத்தாயார் வீடு காவிரி பூம்பட்டி கணவனால் வியாபார சம்பந்தமா வெளியே போயிடுறது எப்பவும் புருஷா விடிய ஆனால் அவர் தினந்தோறும் மலையேறி பெருமானை வணங்குவாள் மலை கொழுந்தாய் இருக்கிறாள் சிரா பள்ளிநாதன் அருணியல் யார் பாண்டார் இந்த நாகல் இந்த நாய் சதா பண்டியும்ரிக்கிறுணை போந்திரம்ரிச்சான் தாய்ம சுவாமிய அவதாரம் பழபல தவப்பள்ளி அறப்பள்ளி சுடன்னு கொல்லிமலையில ஒரு சிறன் என்ற ஒரு பக்தனாலே பூஜை பெற்றம் திருச்சிராப்பள்ளி நூற்றாண்டிலே திருமலை காற்றிலே வழிவழியாக சைவகுலத்தில் வந்தவர் அந்த அவரு தொழில் நிமித்தமாக ரிச்சிதா பள்ளிக்கு வந்தார் பம்பாயில் போய் வியாபாரம் என்ன டெல்லியில் போய் வியாபாரம் அப்போ நாயக்கர் மன்னர் ஆளுகிறார் என்று செற்றி பெண் வாழ்கிறார் அவர் திரும்பி எந்தயமான வழிபடுவார் சுவாமி வேறு மலை அந்த மலையே லிங்கம் அது தனியா வச்சது அவள் கரு அடைஞ்சால் அம்மாவுக்கு தபால் போட்டா மாப்பிள்ள ஒரு ஊரா சுத்திங்கிற என்ன சரியா கவனிக்கிற நேரம் இல்லை நீ வந்து உதவி மகள் திருப்பி நாங்கள் ஒதுக்கு போகலான் ரெண்டு வேலைக்காராச்சு காய மருந்து மகளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார் அப்போது பிரிட்ஜு கிடையாது காவேரியில வெள்ளம் நதி தாண்டி வர முடியும் அக்கறையிலே தவிக்கிறாள் மகளை பார்க்கணும்ன்ற அக்கறை தவிக்கிறார் வேதனை வந்து என்ன செய்வா எளம் பெண் தலை பிரசவம் பரவேஸ்வராண்டவனே புருஷனும் இல்ல அம்மாவும் அல்ல உலகமே சுத்தராபுல வீடு சுவாமி கருணிக்கடலான அண்டவன் தாயாறு வடிவத்துலன் கங்காதேவியும் உமாதேவியார் நர்ச்சுகளாக வர எப்பமே பெண்கள் தான் நர்சி அறிகள் என்ன காரணம் கொடுப்பாங்க நர்சி அலி போட்டா ஒரு முறை மிளகான் புதுசாலைக்கு சட்னு கோமது காய்களத்துக்கு வராது கங்கையின் உமாரியான நங்கையின் நரசுகள் ஆகவரை தலையில காய மருந்து மூட்டை வச்சு வந்த உலக நாயகன் அவனுக்கு தெரியுமா நான் அம்மா தான் வந்துட்டேன் காவேரியில வெள்ள மகளே வர முடியல பப்பா தான் இவளும் தாமெல்லாம் விட்டு அனுப்பிச்சாரு உடம்பு எதுவும் சுத்துதம் வலியந்தான் இங்கதான் வரைக்கும் பிரசா அங்கனெல்லாம் வரைக்கும் அதான் அங்கமெல்லாம் நந்து பட்டத்தார் பரமீஸ்வரன் கருணைக்கடல் அவர் வைத்திய அந்த உடம்பெல்லாம் அழிச்சி விட்டு எந்த சிஜனமும் அந்த சிகிச்சையெல்லாம் பெருமானம் செய்தார் சிரச உதயமாச்சு குழந்தைச்சு மில்லிய துணி எடுத்து தொடச்சி விட்டு தெப்புல அறுத்து இங்க விளக்கண்ண வச்சு மாப்பிள்ள போகவே அப்படியும் உச்சியும் பிறந்துட்டான் குழந்த இங்கு வளைது அந்த மாதிரி காயம் வந்தேன் காய்கறிகள் எல்லாம் அந்த மாதிரி உடம்புக்கு அவ அம்மா ஆத்மாவுக்கு அப்ப தந்தையாயிருக்கிற அந்தவன் ரத்னாவதி என் பெண்ணுக்கு தாயாக வந்தான் அதனாலே தாயும் ஆனார் தாயும் ஆனார் என் தந்தையாக இருக்கிறாங்க என்பது பொருள் சுவாமி பேருக்கு தாயுமானார் வியாபாரி போகிற போது கண்ணர்கள் வந்தார்கள் என்னை காப்பாற்றி கோயில் கட்டுற ஒரு சிற்றியாரு சுவாமி வந்து ராணுவமூர்த்தியா வந்து காப்பாற்றினார் அந்த மிளக விட்டு கோயில் கட்டினா விருஞ்சிபுரம் அதாவது சாமியார் மார்க்க சகாயர் மார்க்க பந்து தமிழில வழித்துணைகள் இப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையா வந்து எம்பெருமான்னு அருபதிகள் இந்த இடத்துல தாயும் ஆனால் கருணை கடலான தெய்வம் என்பது சில பேர் கிட்ட நல்லெறி இருக்குன்னா கொஞ்சம் கெடுதலு ரொம்ப கையாத்தா கொஞ்சம் கோச்சுங்க நன்றுடையானை தீயில்லா நன்றே உள்ளது தீமை அலுவலமே இல்லாத இந்த தேவாரம் நன்றுடையானை தீயல் இல்லான நிறைவேல் ஏறி ஒன்றுடையானை அவன் சிராப்பள்ளி குன்றுடையானை அப்படி தேவாரம் திருப்புகள் பாடல் பெற்றம் அந்த திருச்சிராப்பள்ளி அங்கு வந்து பிள்ளை நாயக்கணு காரியத்தராக இருக்கிறார் அம்மாவுடைய மணி வயிறு வாய்த்து இப்போ கோடியீச்சனுக்கு குழந்தை கிடையாது என்ன காரணம்னா அத்தனை செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய புண்ணிய ஒத்தம் பண்ணல அதனால அவங்க வீட்டில வயிறே காலியாகி ஒரு கோடிச்சனுக்கு குழந்தை பெறுத அந்த குழந்தைக்குதான் அத்தனை சொத்தம் பாடுபடாமல் ஒரு கோடி சொத்துக்கு அதிகாரியாக வர வேண்டும் எவ்வளவு தமதவர்கள் பண்ணி இருக்கணும் திருவண்ணுவரிகளும் குழந்தை இல்லை அவர் அப்பான அழைக்கக்கூடிய புண்ணியமான நாட்டில் தலைமையில குழந்தை இல்ல அப்பா என்று அழைக்கக்கூடிய பிள்ளை எந்த கேடு யாருக்கும் செய்ய மாட்டார் இந்த கொசு உட்கார சில பேர் என்ன செய்யறாங்க கொசு அடிக்கதா ஒரு பெருன்னு இந்த உட்காந்து எறும்பு வெளியே கொண்டு போய் ஓரமா நிழல்ல கற்றாலே எனக்கு தெரியும் சில ஊர்கள வெயில் சொல்லுவார் திருவள்ளுவர் தாய் மாநாடு வந்ததான் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லுவர் தாய்மான இச்சை இச்சையே இல்லாதவர் என்ன என்ன இச்சே கொல்லாத எங்கெல்லாம் எல்லாருக்கும் சொல்லுவர் என் இச்சை பராபரணி கொல்லாதவரே நல்லவர் அல்லாதவர் யாரே அறியின் பராபரணே அவர் யாரோ எனக்கு தெரிய வைப்பார் அவ்வளவு தாய்மான உலகத்திலாம் அருண் செட்டி பரிபாட்சம் ஒரு பிள்ளையார் கொடுத்தாருன்னா நூறு கொடுத்தாருன்னு நீங்க திருவண்ணாமலையா மதுரையெல்லாம் பிறந்து ரெண்டு ரெண்டு பிள்ளையா வச்சிருப்பார் மீனாட்சி பிள்ளையே லட்ச லட்ச பிள்ளையா தான் ஒரு பிள்ளையாருனா நூறு கைத்திலை சேர்த்து நீட்டி வெறும் பாடி பாடி அப்போ உயிரில்லாத உடம்பு எண்ணிக்கையில சேரா எண்ணிக்கையில சேர்த்தி ஏழக்கோ ஏ கை முக முறை அதி இருபத்தொன்னு நாலு எட்டு அடிக்கு எட்டு இருபத்தஞ்சு போத எழுத்தி பார்க்க இதெல்லாம் படிக்கிறவனுக்கு யாருக்கு தெரியுது சொன்னா சொல்லி சொல்ல முடியுமா சொல்லி எந்த பாய்கிறார்கள் என்ன அழகா பார்த்தார் அந்த இசை உடலே இரண்டு போச்சு அவருக்கு பின்னாரு அவங்க ஐந்து கலத்தரையும் ஆணையம் திருமண திருமணம் தாய்மாரா அப்படி அந்த அந்த வையே எடுத்த எழுப்பிலே பிள்ளையார் பாட்டோ இன்னொரு பாட்டு கடவுள் அங்க இருக்கலாமா ஒத்தன் இங்க இருக்கலாமா ஒருத்தன் கைலாசம் இங்க அண்ணா சிதம்பரம் அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த அருளோடு நிறைந்தது கை கொடுக்கிறார் இங்கு என்பது அண்மை சுற்று அங்கே இருக்கிறான் கைலாசத்தில் கைகுண்டத்தில் சிதம்பரத்திலே இல்லப்பா பிரகாசம் நேர காலை நீட்டி உட்காந்து ஒரு பெண்மணியை கண்டா இன்னொரு பெண்மணி ஒத்துக்காள் அவ என்ன புடவ கட்டின்னு வர்ற அதே கவனமா இருப்பான் யாரும் என்னென்ன புடவ கட்டுறாங்க எப்படி உமாதியார் சுவாமி இந்த அப்ப உலகத்துக்கெல்லாம் நீதி சொல்றவங்க நேரா கால் நீட்டு அவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட வாய் கொடுக்க அம்மா பொறுக்கல ரொம்ப படிச்சு வராச்சே நேரா கால் நீட்டு நீ நியாயமா தகுன அப்பையாருந்து அம்மா கால்ல விடு கதவி என்னை மன்னிச்சுக்கணும் அம்மா அவர் இல்லாத விதமா பார்த்து கால் நீட்டு போதுமா ஒரு ராஜா கிட்ட எல்லாரும் போய் பாக்குற போது ஆளுக்கு பழமுடுத்த ஆப்பிள் கொடுத்த ராஜா சொன்னாரு பெருமக்களே சபையோர்களே தாய்மாரளே கடவுள் இருக்கு மடன் காமிச்சா இத எல்லாரும் பேசாமல் இருக்கு மரம் இதை ஒரு பெண் குழந்தை ராஜா நீ என்ன சொன்ன நீசன இருக்கலாம் நாங்க இல்லாத இடத்தை காட்டு உங்கள் பன்னாண்டு வளர்ந்த பிரகாசமாயி ஒளிதான எங்க நிறைஞ்சிருக்கு பிரகாசம் எங்கும் பிரகாசமாயி ராஜிய காந்தி ஒரு பக்கம் போவாரான அந்த ரோடுகள் ஒழுங்காது அதிகாரி இருந்தா ரோடை ஒழுங்கு பண்ணியிருக்க அறிலத்துறை அமைச்சர் மனிதனுக்கு துணுக்கி வீட்டுல தானே வரலாம் படம் பார்த்து வீட்டுக்கு போனாரு சுற்றி போட்டா லைட் கார்பிலே போயிடுச்சு ஒண்ணகான <laughs> <laughs> வெற்றிய நிகழ்கிற நிகழ்ச்சிகள் வீட்டில் என்ன பண்ண முடியுது இன்பத்தை இருட்டு தர இன்பத்தை ஒளிதல் ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அருகில் விளைந்ததோ அந்த தேரை அனாரிய வெடிமில் விளைந்த வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெரிய விளம்பியவா முகமாறு தேசிகனே அருளில் பெருமாள் தன் அருள் வரிக்குள்ளே அகிலாந்த கோடி எல்லாம் தங்கும் படித்து வச்சு உலிக்குயிராய் தழைத்தறியது மனோ வாக்கினது வேதாந்த சித்தாந்த சமரச நிலையை உலகத்தில் சொல்ல வந்தவன் தாய்மான வேதாந்தம் ஒரு நெறி சித்தாந்தம் ஒரு நெறி இந்த ரெண்டுக்கும் காலம் போட்ட வேதாந்த சித்தாந்த சமரச நிலை பெற்ற வேதத்தின் அந்தம் வேதாந்தம் அந்தத்தின் அந்தமாயிருப்பது சித்தாந்தம் வேதாந்தத்திலே ஒன்று சொல்லு சித்தாந்தத்திலே மூணு சொல்லு பதி பசு பசு முடிந்த முடித ஒன்றாகி தசி ஆகி போல உப்பு உப்பு ஒரு நாய் அப்புறம் போட்ட ஒரு நாய் உப்பு ஒரு நாய் அப்புறம் போட்ட ஆகும் இது ஒரு நாய் இது ஒரு நாய் குண்டான போட்டா ரெண்டு நாய் இருக்குமா அந்த அப்பிதான் உப்பு கரைகிறது போல சிவத்திலே ஜீவன் கரைஞ்சிருவோம் நாய் உப்பு நாய் அப்பு நாய் ஆனவா இருவமாக ஆகிவி அப்படியானவங்க பூஜை பண்ண மாட்டாங்க அவரே சிவனாக ஒரு படத்தை வச்சு உபாசனை கவனிச்சுக்க ஒரு தண்டாயுது பாணி படத்தை வச்சு அந்த அதிலேயே மனசை வச்சு மனசை ஒடுக்கிறார் மனம் ஒடுங்கி விட்டது அப்புறம் படம் தேவை இதனார் தேங்காய்பால் பதினொன்று சித்தர்கள் ஒருத்தர் குதம்பை சித்தர் அது மாங்காய்பால் தேங்காய்பால் கோடுவார்கள் இந்த மாங்காய்பால்ன மாங்காய கடிச்சா அந்த பால் பட்டா இந்த உதடு இதெல்லாம் புண்ணா போதும் அந்த வாய்ப்புக்கு மருந்து தேங்காய் பால் மாங்காய் பால் தாட்டால் புண்ணாகும் அந்த புண்ணை மாற்றுவது தேங்காய்பால் அது போது எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணி நம்மை பாழாக்குவது மனம் அந்த மனமாகிய மாங்காய் பால் அடக்குறது தேங்காய் பால் தான் இந்த உருவ வழிபாடு அப்படி நிஷ்டானு இருந்தவனுக்கு அந்த மனம் ஒடுங்கிவிடும் மன ஒடுங்க படம் ஒண்ணு இருக்குதான் அவரு தெரியாது தூங்கினவனுக்கு யாராச்சும் அந்த அதீத நிலையில வந்தவர் தாய் மனேன் உனக்கான பூசைய ஒரு வழி அங்க அங்க மட்டுமா இருந்து மலராக தெ போ பனிமலர் எடுக்க மனமும் நன்னே சும்மா கும்பிடுனாய் எனக்கு வெளியோகளை நான் கும்பிட்ட அறை கும்பிடாதலால் நான் பூஜை செய்ய முறையோ அதிக ஞானத்தில் இருந்து பார்வையாலும் அணங்க தகுந்த பரம ஞானி அவர் அவர் காலத்திலே ஒரு பிரச்சனை விழுந்தது இல்லம் தெரிதா துறவடம் தெரிதா பெரிய பிரச்சனை இப்பவும் சில சமயத்திலே தோணும் பொய்யாமை உயர்ந்ததா அஹிம்சை உயர்ந்ததா இதை திருவள்ளுவர் சொல்றாரு அஹிம்சதான் உயர்ந்தது அதுக்கு அடுத்ததுதான் பொய்யாமை என்றாலும் நல்லது கொல்லாம இப்போ இல்லறம் தெரிதா துறவரம் தெரிதான்னு ஒரு பிரச்சனை வந்து படிச்சோங்களுக்குள்ள நமக்கு என்ன தெரியும் அம்மா அப்பாவும் சண்டை போட்டா பிள்ளை போய் நடுவில் நிற்க முடியுமா அம்மா அப்பா ரெண்டு பேரும் தெய்வங்கள் நாம எப்படி சமாதானம் பண்ண முடியும் திருவள்ளுவர் மிக பெரியவர் பட்னத்தாரும் பெரியவர் திருவள்ளுவர் சொன்னார் இல்லறம் தெரிஞ்சிருந்தாரு பட்னத்தார் சொன்னார் துறவரம் தெரிஞ்சிருந்தாரு அங்க வந்தார் தாய்மாதார் என்ன பிரச்சனை இல்ல குருநாதா இல்லருந்தான் தெரிவிதா திருவள்ளுவர் தேவர் சொல்றாரு துறவன்தான் தெரிவிதா பட்டினத்து சுவாமி சொல்றாரு ரெண்டும் ரெண்டும் அது எப்படின்னு இந்த பம்பர ஆடுவத பாத்துக்கீங்களா நானே ஆடி இந்த கயிறு வச்சுத்தானே பம்பரை ஆட்டுவ சில பேர் குறிப்பு வச்சு பேசுவேன் பேசுறது நீண்ட காலம் பேசி பேசி பழக்கத்தினாலே நெடுங்கால அனுபவம் குறிப்பில்லாமலே பேசுகிறேன் அதே போல இந்த பம்ப சாப்பி ஆடுது மிக தேர்ச்சி பெற்றவனுக்கு மிருகங்க சில பேருக்கு இந்த உரிமை இல்லாமலே மனம் ஓடின இந்த பம்பரம் ஆடுதே வேகமாக ஆடுற போது தூங்கு தூண்டுவான் அந்த வழியா டபிள் ஒரு அறிஞர் வந்தார் பம்பரம் ஓஹோ பம்பரம் ஆடுவது நேச்சர் இயற்கையாக ஆடு அங்கே கிருஷ்ணன் அந்த என்ன சொல்லு பம்பரம் நேச்சரா ஆடு ஆட்ன பையன் உள்ள போய்கிறான் தண்ணி குடிக்க மண்டபம் ஒருவர் உண்டு எண்ணுவ மன்னர் பென் உண்டு எண்ணுவது போலே இந்த உலகத்தை பார்க்கிற போதே உலகத்தை இயற்றியான் ஒருவன் இருக்கின்றான் மழமேரே புகை வருமான நெருக்கரு நேர்க மாலையில போன ருத்ரணி தண்ணி இல்லை மறுநாள் காலையில போன நொப்பு நுறையும் வண்டலமா தண்ணி ஓடுது ஆனா அந்த ஊர்ல மழை இல்லை அப்ப கண்ட வெள்ளத்தை கொண்டு காணாத மழையை உண்டு என்று நிச்சயிப்பான் போலே இந்த உலகத்தைக் கண்டவுடனே உலகத்தை இயற்றிய ஒருவன் இருக்கின்றான் அருள் செயல் மிச்சியல் துறவரம் இரண்டும் தமிழ் சாட்டையில் நீங்கள் கேட்கின்ற பாட்டு சொல்லுங்க அறிந்து நின்ற அருள் செய எல்லாம் திருவுரால் நிகழ்வது என்ற அனுபவ ஞானம் பெற்றால் அவன் இல்லத்தானா இருந்தால் என்ன துறவலத்தானா இருந்தால் என்ன ஒரு சாமியாரு காவித்துணி கட்சி எல்லாருக்கும் வேத வேதாந்தம் உபதேசம் பண்ற அந்த ஆசிரமத்தை அழகா வச்சிருக்கிறார் நல்ல பூஞ்சொடி மாஞ்செடி தென்னஞ்சொடி அழகா அந்த பூஞ்சொடிய ஒரு பசுமாடு வந்து நேர்ந்துச்சு இவரு தடி எடுத்து அடிச்சாலே பசு மாடி செத்து போச்சு கோபத்தி ஐயோ சாமியாரே பசு அடிச்சு கொண்டு மடையன்களா பசுவும் பிரம்மம் நீங்களும் பிரம்மம் நானும் பிரம்மம் தடியும் பிரம்மம் பிரம்மத்தை பிரம்மத்தை அடித்ததே பிரம்மம் பிரம்மத்து போச்சு எல்லாம் பிரம்மத்தின் செயல் உங்களுக்கு என்ன தெரியும் அங்க தேவ சோதனம்தான் சுவாமிகளே வணக்கம் இந்த ஆசிரமம் யாரு என்னது எல்லாரும் பாடம் சொல்றது யாரு நான் இந்த செடிகளை வளர்த்தது யார் நான் ஓ இந்த தேங்காய் செடி மாங்காய் எல்லாம் நான் தான் இத்தனையும் செஞ்சது நீ பசு அடித்தது மட்டும் தேவத்துக்கு தான் வரைஞ்சிட்ட கதை அப்படி இருக்கின்ற பொழுது மூலன் மரபிலே ஒரு மௌன குரு வந்த இது பக்குவப்பட்ட அன்ம அழலப்பட்ட மெழுகு போல உள்ளம் உருகி கண்ணீரை வெறுகி திருவே அவர் கால் மேல விழுந்தார் அவர் தன் அருகிலே அமரச் செய்தி செங்கலத்தை சென்னி மேல் வைத்தார் அத்தமர்த்தகோ அருக்கண்ணாலே பார்த்தார் சட்சி காதிலே மகா மந்திர உபதேசம் பண்ணார் நீ பரம ஞானியாக விளங்க அப்படி தாய்மான உபதேசம்ரபிலே வந்தவர் அருளை பெற்ற உருகுகிறார் எப்படி பாரு விதமாக இந்த உடம்பு இருக்கிறேன் இரும்பு வெண்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஐந்து விதமாக யாக்கை நீர்மேல் அமுழ்கின்ற கொழி என நிற்கின்ற நான் யாக்கைனா கட்டப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா சரீர் தொந்தி சரியே திருப்பு மறந்தப்படுவது பொய் விடும் அதைத்தான் தாய்மானார் சொன்னார் ஐந்து விதமாக மேல் அந்த குமியன நிக்கின்றான் அறியாத காலமெல்லாம் ஒரு காலத்திலே நான் அறியாமல் இருந்தேன் அப்ப என்ன பண்ணுறேன் கண்ணாடி எடுத்து சீர்ப்பு எடுத்து இப்படி நான் ஒரு காலம் இருந்தேன் அறியாத காலமெல்லாம் புந்தி மகு உண்டு உடுத்து இன்பமாவதே போந்தவெளி என்றிருந்தேன் அருள் வந்து உடத்தை இவை போன வழி தெரியவில்லை நல்லா உடுக்கணும் பொட்டு வைக்கணும் சாப்பிடணும் அழகாரமனே அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது அந்தவனே இவ போன வழி தெரியவில்லை அப்படி எந்த நேரத்தில் எமகூலம் வருவானோ என்று எண்ணுகிற போன நான் அறியாத காலம் எல்லாம் உண்டு உடுத்து இன்பமே இன்பமே போ போன்ற உணர்ந்தேன் பூராய அருள் வந்து தெரியும் இனங்கள் உள்ளே நெஞ்சது எந்த சமயத்தில் மரணம் வருமோ அவன் சர்ணத்தை அடை அப்பா தவிரிட்ட இப்ப அரசாங்கத்தில் அப்பா போன வேலையை பிள்ளைக்கு தருவார் அந்த குடும்பத்தை ஆதரி நான் தினம் வெங்கு பேர் வேலை கொடுத்தார் அந்த வேலை இவர் கிடைச்சி போச்சு அரசாங்கத்து காரியத்தை செய்கிறார் இளம் பெண் மொழி அண்ணன ஒரு நாள் ஜன்னல் வழியா பார்க்கிறார் சுவாமி உட்கார்ந்து கனகழியார் அவர் சிவராஜி யோகி இந்த முகத்திலே தேஜஸ் தொங்குகிற காதில் தோழி அவர் எந்த நாட்டு அரச குமார் அரச குமாரர் இல்லாம நம்ம காரியத்தர் மகன் தாய்மனார் நம்ம அரசாங்கத்துல வேலை பார்த்து மகாராணி நான் இளையராணி இன்னை வந்து நான் உங்களுக்கு அடிமேன் நான் ரெண்டு பேரும் இங்க தான் இருக்க ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சரி வெளிய போனார் வெளியே புதுக்கோட்டை ஆண்டவனே என்ன காப்பாத்தனே எல்லாம் என்ன பாடாது சொல்லும்ட்டிலே புனை கந்த பொ அடியிலே என் புந்தனை நுழை விட்டு நெற்றிலே அலையாமல் அருகிலே கூட்டே நிலை பெற்ற மெஞ்ஞா நிலை பெற்ற அன்பிலே மலை பெற்ற மெஞ்ஞான நியாயத்திலே உன் எழுதால் மட்டிலே என் மனதிசலினுக்கு இறுகன் மணியாய் உதித்த மலை வளல் காதலிப்பெண் உமையே அந்த தமிழ் புத்தாள் அறியுமாறு கொட்டது ாய் வெற்றிலே சிற்றையிலே நடத்திலே பாலுத்த மொழியிலே சிறுவிலே முதல் பொட்டிலே அவர் கட்டு பட்டியலே புனை கந்த அப்ப சென்று கிடையாது அடியிலே நிற்கின்ற நிலையிலே என் குந்திதனை நுழைய விட்டு நெற்றிலே அலையாமல் அருளிலே புறையிலே நின் அடியற் கூட்டத்திலே நிலை பெற்ற அன்பிலே மலைவெற்றோ அவர் அருணகிரியாரை பற்றி பாரு கந்தர் அனுபூதி பற்றி கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடு இருக்கு நாள் என்னோ முருகப்பெருமான் சிவனுக்கு ஒரே சம்பந்த அரபு புனைதரும் புனிதரும் வழிபட மழலை மொழிகோடு செடிதர ஒழிரிகள் அறிவை அறிவது பொருளே தான் அருளிய பெருமாடு இந்த இடத்தை தாய்மானார் மகாவித்வான்கள் பாடுற போது எல்லா இடத்திலையும் கரகோஷம் கொடுக்க மாட்டாங்க இந்த முக்கியமான இளவரசு அவர் அறியாம கைதற்ற அது போல தாய்மானார் அருணகிரியால் நெச்சல இந்த இடத்த அருணகிரியார் பான்னார் அறவு புனைதரும் பொதிதர வழிவடும் மழலை மொழிகோடு அறிவை அறிவது என்ற வாக்குதே அறிவை அறிவதிலே உதவி சென்ற உண்மையிலே ஓடும் நாள் என்னாலோ ஐயா அருணகிரி அப்பா உனை போல நெய்யாக ஓர் சொல் விளம்பி நதியார் வையகத்தோர் சாத்த அறிவியன்று ஏசத்தார் தன் முக்கள் எந்த சிவபெருமானே கை காட்டி சொன்னான் இது மாயாமலம் இது கண்ண மலம் ஆனந்தம் இந்த மூணு மலத்தை விட்டு ஜீவன் திரிஞ்சி சிவத்தை அடைய சின்மத்திரை ஞான அடையார் அப்படி தாய்மான சுவாமிகள் நெற்றியில் இருக்கிறார் எங்கே மயானத்து ஒரு நூறு ஆண்டுக்கு முந்தி நெற்றுள்ள அப்பதானந்த சுவாமிகள் ஆத்தங்கரையில ஜபம் பண்ணி அப்படியே மறந்து விட்டார் ஆறு அவர் பிரஜி இல்லாம இருந்தார் தலையில காக்கா கூடு கட்டுச்சு அப்புறம் நூறு ஆண்டுக்கு முந்தி அந்த நிலையில இப்ப தாய்மான் இருக்கிற மாடு மேய்க்கிற பையன்களுக்கு என்ன தெரியும் அப்போது ஆட்சியில் இருக்கு அவர் வந்து பார்க்க பண்ணாம போய் கட்டை முட்டை வச்சு தீ வச்சுட்டார் சுவாமி நிச்சயம் இருக்கிறார் பெரிய சூடு பிடிச்சது உடனே திடைய தள்ளி எழுந்தார் அப்ப ஆகாயத்திலே வித்தக சித்தர்கள் போகுது அப்போது கணம் காடி சுவாமிய அந்த அருள் நேங்கி மேலே போனதான் ராமநாதபுரத்துல எந்த ராஜாக்களும் நாற்பது தாண்ட மாட்டான் தாய் மாநாட நாப்பதாவது ஆண்டிலே பிணமென்று தீ வச்ச பாவம் அந்த வம்சத்துக்கு வம்சாவளியா மகானில்லைய பெரிய ஞானி இல்லவர் சித்தர் கணத்தை படிச்சு பார்க்கின்ற பாட்டு உலகத்தை விலைமதி சித்தாந்த விளங்கு எடுப்பு இல்லாது அவர் சொல்றாரு அருளாலே எவயும் என்றான் அருள் கண்ணாலே பார் அதை அறியாமலே என் அறிவாளே கண்டேன் இருளான பொருள் என்னையும் கண்டிப்பை கண்ணில சொல்றேன் போல் எண்ணி இறங்கவும் என் தெய்வ திருக்கருணை செய்யாய் பராபர பராபரக்கண்ணி ஒன்னு போதுமே நம்மை உய்விக்க அவர் அருணகிரிநாதருக்கு ஆறுமுகப்பெருமான் சொன்னதைத் தவிர வேறு எதையும் மதிக்க மாட்டாரா அருணகிரிநாதருக்கு பொருள் நலம் அல்லதே பொருள மதியாம் அருணையார்கள் அத்தனை ஈடுபாடு தாய்மரன் ஒரு சமய நாயக்க மன்னர் இருந்த பொழுது அவருக்கு ஒரு பொன்னாடை போத்தன அவர் இதெல்லாம் வெறுத்துவர் நன்றுடையான் தீர்த்த கலையா வர்ற போது அரிஜனை கழகி குழி கட்டப்பட்டிருந்தார் அந்த பொன்னாடியை போச்சுட்டு போயிட்டார் அரிஜனை கடல போய் மாராஜா நீங்க கொடுத்த பொன்னாடிய பிச்சைக்காரி நமஸ்காரம் உலகத்தை எல்லாம் சிவமாக பார்க்கின்ற அனுபூதிய பாடல் ஒவ்வொன்றும் இந்த உலகத்தை விலை மதிக்கும் சொல்றார் மயக்கமல என் தலைமேல் கால் வைக்கவும் கனவு கண்டேன் பராபரணி மை காட்டும் பெண்மை மயக்கமலி உனது கை காட்டவும் கனவு கண்டேன் பராபரணி மண்ணி என எல்லாம் மரம் தொழிய கண்ணியை துடைக்கவும் கண்டேன் பராபரணி பராபர கண்ணி ஒன்னு போல் இந்த உலகத்தை வாழவை அவர் அனுபூதிமானாயிருந்து பதினேழாம் நூற்றாண்டிலே சிவானுபவத்தைப் பெற்றி சிவமாம் பெற்றியே பெற்றவர் அவருடைய பாடல்களை நாம் படிக்கணும் பக்தியோடு படிக்கணும் மனமும் செய்யணும் பூஜைகளை சொல்லணும் அவர் பெற்ற அனுபவத்தை நாமும் பெறுவதற்கு விரும்ப வேண்டும் என்பதனை உங்களுக்கு வணக்கத்தோடு தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே பூச்சி பண்ணுகிறேன்